<दीथ> हसन உந்தேகம் ஏற்படாதவை பக்கம் செல்வீராக நிச்சயமாக உண்மை அமைதி அளிக்கும் பொய் சந்தேகத்தை வளர்க்கும் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறியதை நான் மனநம் செய்துள்ளேன் திருமிதி இரண்டு ஐந்து ஒன்று எட்டு